புரர ஜோவி புறரண ஜர் கோவி முவாவசீத்திராஜ பிரியகோவி பஞ்சவிலோச்சனா வருந்துகிறேன் என்றாலும் குடிகளின் பாதுகாப்பை கவனிப்பதும் பகவத்களும் ஆகலால் அது உத்தரவிடிகளை முகமே சென்றுவார்கள் மகாராணா தங்களை பதியாயடைந்து உபதீகம் பற்றி பகவத்யானம் செய்யாமல் வீட்டில் உள்ள அனைத்தையும் இப்படியும் ஏழைகளுக்கு தானம் செய்ய பார்ப்போம் ஆஹா அப்படியே செய்கிறேன் இங்குள்ள கூற எடுத்துக்கொண்டு சொல்லுங்கள் நீங்க தர்மம் பண்ணுறாங்க ஏதாவது தங்கள் கட்டளைப்படி செய்துவிட்டேன் வீட்டில் ஒன்றும் இல்லை இனி உத்தரவு என்னவோ சிறகு நேரம் தனூர் தியானம் செய் manjha tha pura panchha mai se paal ke din sabaru bhai manjha ja குழந்தைகள் இது என்ன குத்துக்கட்டக்கணம் என்னை பத்தாவின் கேட்டு கேட்டதால் தானே இப்படி மோசம் போடும் இத்தலட்சம் காரணம் அந்த பண்டவி நான் அவன் சாதத்தை நம்பினதான் என்னவா அவனை ஒரு வினாடுதோட மையால் திணிச்சிருக்க மாட்டேன் மட்டுமுள்ளவர்கள நன்றிபடி இப்போ அவன் பாரி இந்த காரணங்களால் நசித்து விடுவான் கல்ண குணர் ஆனந்த கல்யாண குணத்திய ஜணே ஜோதி ஜூ காலே ஆன சுப்பதிப்ப ாய உங்களுக்கு ஒன்றும் தெரியாதோ விலகுங்கள் இந்த கண்டறிநாதன் பாதத்தில் ஒரே நசுக்காக நசித்து விடுகிறேன் என்ன உனக்கு பைசியமா சகல தீவ போடுகும் நம்பி முக்கு அடையும் என் நாதன் பாதத்தையால் நசிப்பவும் மனம் துணிந்தது இதற்காகவா பகவான் பாதத்தின் மகிழை உபதேசித்தேன் என் உயிருள்ளவரை பகவானுக்கு யாதொரு தீர்மும் வரவுட்டேன் ால் என் சொல்லு அத ஓடி வருது இது சொல்லது எனக்கு தெரியும் அவனை இந்த கண்ணால் என்ன சத்தியெல்லாம் நன்றால் பாருங்கள் பாரு சந்தேகம் அது கண்டறிநாதன் யுக்மணி தேவியுடன் ஏற்றி இருக்கிறாரு மாதா இந்த ஆச்சரியத்தை பார்க்கின்றா யுக்மணி தேவி பாத்திக் கொண்டிருப்பது என்னுடைய பலன் கூட எனக்கு எல்லோரும் பயமா நான் இந்த பாவங்களை கமலா சாந்தமாயினேன் தேவியால் பரிசோதிக்கப்பட்டு அவள் திருபைக்கு பாத்திரமானாள் ஏ பக்த ரஷதா எங்களை எவ்வாறு சோதித்தாலும் உன் பாவத்தில் மறவும் எங்களை ஆட்கொள்ள வேண்டும் ரத்தா மங்களம் உண்டாகிறது உன் கீதங்களை கேட்டு மகிழ்ந்தேன் கமலாவும் நீங்கள் சில காலம் பூலோகத்தில் உண்டு தான தர்மங்களுக்கு ஜனங்களுக்கு பக்தி மார்க்கத்தை உபதேசித்து சிறசேனை அடையலாம் kuba madamaneva kuba madamaneva satvam ko nare maraneva namo to deko jaya jaya jaya ko to jaya me kota paninga paninga kuba madamaneva